யாமிமாம் புஷ்பிதாம் ஆச்சரியமான சொல்ற ஸ்லோகம் இது வேதத்தை கற்றோர் பலர் உலர் ஆனால் அவர்கள் அனைவருமே மக்களை உண்மையான திசையில் வழி நடத்துவார்கள் என்று சொல்ல முடியாது வேதத்தை நன்கு கற்று வைத்துக் கொண்டு வேதத்தில் சொல்லப்பட்ட யஜங்கள்லாம் பண்ணுங்க யாகங்கள்லாம் பண்ணுங்க தட்சிணா கொடுங்கோ உங்களுக்கு நல்ல அனுகிரகம் கிட்டும் ஸ்வர்கத்துக்கு போகலாம் ஏற்படும் வாழ்க்கையே செழிப்பாக இருக்கும் என்று பல பேர் பேசிக்கொண்டிருக்கலாம் அர்ஜுனா வேதவாதரக வேதத்தை கற்றுவிட்டு அதை விடாப்பிடியாக பிடித்து கொண்டு வாதம் பண்ணுகிறார்கள் நான்கதீதி வாதினாக உலகத்தில் செல்வ செழிப்பு ம் இதெல்லாம் வேதம் பெற்றுக்கும் இதற்கு மே ஒன்றுமில்லை ஒரு மரம்ம பூத்துலையில சூக்கலாம் ஆனா காய்காட்டா கனிக்காட்டா மக்கள் பசி ஆட முடியுமோ அப்படி இருக்கு அர்ஜுனா இவர்கள் பேச்சு என்று கண்ணனே தெரிவிக்கிறார் இதுலேருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது வேதத்தை ஓதி அதன் அர்த்தம் தெரிஞ்சுவிட்டதுங்கிறதுக்காக அவன் சிறந்த அந்த விடுவதில்லை அதனுடைய உண்மையான பொருளை தான உணர வேண்டும் தானத்தை கடைப்படிக்க வேண்டும் மற்ற பேரையும் சொல்ல வேண்டும் ஒருத்தர் அந்தனாக இருக்கிறார் மற்ற பேர் வந்து நீங்க இந்த மாதிரி நான் எப்படி நடக்கணும் நீங்க சாஸ்திரம் வாசிச்சிருக்கீ அதுல என்ன சொல்லிருக்குங்கிறது சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னால் அது கேட்கிறவர்களுக்கு சர்ச்சு பிடிக்காததாக இருந்தாலும் கசப்பான உண்மையாக இருந்தாலும் அந்த உண்மையைத்தான் அவர் எடுத்து கூற வேண்டும் அதை திரித்து கூறுவது கூடாது பல சமயங்களில் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி கஷ்டமா இருக்கு நீங்க தான் அதுக்கு வழி சொல்லுங்க சொன்னால் இந்த பரிகாரம் அந்த பரிகாரம் தேடு அப்படின்னு இல்லாததை சொல்லி அனுப்பி சொல்றதும் கூடாது எங்க குழந்தையை ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு கூண்டு வந்து கேட்பார் ஆசீர்வாதம் பண்றதுங்கிறது என்ன இப்போ இப்போ யாரு தெய்வம் அல்லாம் அல்ல இங்க யாரும் பூர்வாச்சாரியர்களும் இல்லை யாரும் ஆழ்வார்களும் இல்லை நாம ஆசீர்வாதம் பண்றோம் இப்படி கைய காட்டும் அப்ப அதற்குரிய சக்தி இருந்தால்தான் அது எஃபெக்ட் இருக்கும் கை காட்டிதா பெரியவர்கள் இடத்துல போய் கேட்கறோம் ஆசீர்வாதம் பண்ணுவா பறந்த நன்னாரு அப்படின்னு சொல்லிட்டா இதுவே வாய் வார்த்தையா நன்னாருன்னு சொல்றது அவன் நிஜமா உள்ளத்தாலே இந்த குழந்தை நன்னா அது முன்னுக்கு வரணும் பக்தி இருக்கணும் சாஸ்திரத்தின்படி நடக்கணும் முதல்ல இவர் நம்பணும் இவர் நம்புறதுக்கு இவருக்கு ஞானம் வேணும் இவருக்கு ஆச்சாரம் வேணும் அனுஷ்டானம் வேணும் ஒழுக்கம் வேணும் அது இருந்து பெருமானிடத்துல பிரார்த்தித்துக்கொண்டும் உன் அருளால இது நன்னா இருக்கட்டும் சொன்னால் அப்ப இவருக்கு அது சொல்றதுக்கு தகுதி இருக்கிறது சொன்னார்னா எஃபெக்டிவாகவும் இருக்கும் அப்படி இல்லாம நாம போய் நிற்கிறச்சே எல்லாம் நன்னா உங்களுக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு சொன்னால் சொன்னா சொல்ல வேண்டாம்னு சொல்லல ஆனா எஃபெக்டிவா இருக்காதுங்கிறதுக்காக சொல்ல வரேன் பாடிய நடத்தரவத்தை வந்து இந்தாங்க குழந்தை ஆசீர்வாதம் பண்ணணும்னா இப்ப நான் சொல்லி என்ன மாறுதல் நடந்துடப்படுது ஏதுமே நடக்காது நெஞ்சி போனா பகவான் இடத்தில் வேண்டிக் கொள்ளலாம் இந்த குழந்தை நட்டும் நாம் எப்படி ஒழுக்கத்தோடு இருக்கமோ அதற்கு தகுந்தா போலதான் எடுபட போகிறது அந்தன அந்த ஒழுக்கத்தை விட்டு இருக்க வேண்டும் ஒழுக்கம் மாறாமல் இருந்து சாஸ்திரத்தில் இருக்கிற உறுதி அதுவே தான் தென்னமானது அப்படிங்கிற எண்ணம் அந்த அந்தனனுக்கு இருக இருகத்தான் அவனை பற்றி லோகமே கொண்டாட ஆரம்பிக்கிறது இல்லைன்னா எந்த நம்பிக்கையில் எல்லாரும் கொண்டாடுறார்கள் எதுக்கு அந்தணன் போய் கேக்கிறா செஷத்துவிப்பு விடுவர் தெரிஞ்சா பேசாம இருப்பார்களா அவர் இடத்துல போய் கேட்கறோம் சாஸ்திரம் எனது சொல்லடுவார் எந்த எதிர்பார்ப்பும் அவருக்கு கிடையாது உண்மையை உண்மையா சொல்லடுவார் அதோடு இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கையை மக்கள் அந்தணர்கிடத்திலே வைத்திருக்கிறார்கள் அந்த நம்பிக்கை பறிபோகும்படிக்கு ஓர் நாளும் அந்தணர்கள் நடந்துவிடக் கூடாது நம்மளால முடியாதா முடியாதுன்னு சொல்லிட்டு போகும் முடியுமா இயன்ற வரைக்கும் செஞ்சு கொடுப்போம் இத்த செய்ங்கோ இவங்களுக்கு இப்படி நடக்கும் ஜோசியம் பாக்குறதுன்னு சொல்றோம் ஒருத்தர் வந்து கேக்கடா இந்த மாதிரி இருக்கேன்னா சொல்லித்தாகணுங்கிற அவசியம் இல்லை இப்போ அவர் நன்னாதான் இருப்பன சொல்லணும் அவசியமும் கிடையாது இப்போ ஜாதகம் என்ன சொல்றதோ அத்தை சொல்லிட்டு போறோம் அது என்ன பிராமணனா இருந்தாலோ இல்ல ஜோசியக்காரரா இருந்தாலோ அவரால் இவர் வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும் அது ஒரு நாள் நடக்காது ஒருத்தர் வார்த்தை இன்னொருத்தர் வாழ்க்கையை மாற்ற முடியாது அந்த சக்தி பகவான் தேசியன் சாதிக்கிறார் திருவடிகள்ல வந்து நிற்கிறேன் தல்லழுத்து மாறி போடும் நம்பறேன் இதை தவிர நான் ஆர்காலி நிக்க தயாரி ஏன்னா அவர்கள் சொல்றதுனால என் தள்ளெழுத்து மாறிட போறதா எதுக்கு நான் அவரவர்கள் வீட்டு வயல போய் நிற்க வேண்டும் ராஜீவ ரஜக்கணானாம் பூயான் பிரசாதீவத்திலே தெரிவிக்கிறார் அப்படின்னு மக்கள் நம்பி கேட்கும் போது அந்த நம்பிக்கைக்கு வீணாக்க சொல்லக்கூடாது இல்ல விஷயம் தெரியாதா அப்படின்னு தெரியாது அப்படின்னு கைகூப்பிடுறதுதான் நேர்மையான தன்மை ஆக பிராமணர்கள் எப்பப்படி இருக்க வேணும் எப்படி இருக்க கூடாது எதனால மட்டும் பிராமணனா ஆகிவிடுவதில்லை அப்படிங்கிற எல்லாத்தையும் நாம பார்த்திருக்கோம் இனி அடுத்த ஸ்லோகம் இதே கேள்விதான் அடுத்த ஸ்லோகத்தால் இன்னொரு கேள்வி கேட்கிறார் விருத்தம் எத்தனை சம்ரக்ஷம் பிராமணேன விசேஷத்த பதிலே தொடர்கிறது அக்ஷீண விருத்தீணா விருத்ததஸ்து ஹதோ ஹத விருத்தம் எத்தனையம் பிராமணன் ஒழுக்கத்தை கஷ்டப்பட்டு காப்பாற்ற வேண்டும் எத்தனை பிரயத்தனப்பட்டு காக்க வேண்டும் என்ன அது கெட்டு போறதுக்கு எத்தனையோ மார்க்கங்கள் லோகத்தில் உண்டு இப்ப நாம ஒரு படிதான் இருக்கணும்னு சொன்னா அதுல இருந்து எத்தனை பேர் வருவா உண்மையா பரவியம் வேணும் கண்ட இடத்துலயும் சாப்பிடறது கூடாது ஏன் சுவாமி நாங்கெல்லாம் தாழ்ந்தவர்களா அதனால நாங்க தொட்டு நீங்க சாப்பிட மாட்டேலா இல்லையே எங்க போஜன சாலையின்னு ஹோட்டல்கள் எல்லாம் நிறைய இடத்துல போடுற போஜன எல்லாம் போடுறா ஏங்க எல்லாம் சாப்பிடக் கூடாதுன்னு ஒரு நியமம் வச்சிருக்காங்க தாழ்ந்தவர்கள்வோ அல்லது ஆச்சாரப்பரவாருக்குங்கறதுக்காகவோ ஒரு பக்கம் இருக்கட்டும் எல்லாத்த விட முக்கியம் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணப்பட்ட உணவைத்தானே சாப்பிடணும் இப்ப இந்த நேரத்திலே எல்லா ஹோட்டல்கள் நடத்துற வாழ்த்திலேயே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நீங்க அப்படியே சமைத்தோம் அப்படியே மக்களுக்கு உணவளித்தோம் பெரிய கைஞ்சணும் அதுல சந்தேகம் இல்லை ஏன்னா பேர் பசியோட வச்சே நீங்க அன்னம் போடுறீர்கள் அன்னம் பகு குர்வீதா சொல்றது அண்ணன்னா பரிசக்ஷீதா அண்ணன்னா நிந்தியாது ஆனா ஒண்ணு அந்த சமைத்து விட்டு அத அப்படியே மக்களுக்கு போட்டுவிட்டால் அப்ப தர்மசாஸ்திரம் என்ன சொல்றது பெருமானுக்கு படைக்கப்பட்ட உணவைத்தான் அழிக்க வேண்டும் அதனால நீங்களே ஒரு பெருமாளை வச்சிருந்து அவருக்கு படைத்து விட்டு பிற்பாடு மக்களுக்கு கொள்ளுவது நல்லதாக இருக்கும் சொல்லுடுங்கலே இந்த ஹோட்டல்ல இப்படித்தான் போடப்படும் இந்த போஜன சாலையில இப்படித்தான் போடப்படும் இந்த சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு சாப்பிடுறவா சாப்பிடலாம் ஒருவேளை வர்றவர்களுக்கு இந்த பெருமாளுக்கு காட்டப்பட்ட உணவுன்னு சொன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றவா கூட இருக்கலாம் அப்ப அப்படிப்பட்டவர்கள் அங்க வர முடியாது அந்த அளவுக்கு நீங்க வியாபாரத்தை சுருக்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் பக்தர்களா இருந்தா வந்து சாப்பிடுங்க போடுறோம் என்ன இருந்துட்டா எத்தனையோ நன்மை தானே நடக்கும் அதனாலதான் வெளியில போறதில்லையே சாப்பிடறது இல்லையு வைத்துக் கொள்ளுகிறார்கள் ஏன் பல பேர் கொத்தருக்கு உறவுக்காரர்கள் தொட்டுக்கொண்டே சாப்பிட்டு கொள்ள மாட்டோம் ஆனா இது மக்களுக்கு என்ன தோணும்னால் போய் இவர் சாப்பிட மாட்டேங்கிறார் சிமறு போல் இருக்கு அப்படின்னு சொல்ல இது சிமறுங்கிறதுனால எதுனாலயோ அல்ல தொட்டு உணவருந்து ஆரம்பித்தால் அவர் நாஸ்திகர இருக்கலாம் அவர் குளிச்சுட்டு வந்திருக்கலாம் குளிக்காம வந்திருக்கலாம் பெருமாளுக்கு அது கண்டருள பண்ணப்பட்ட உணவா இருக்கலாம் நைவேத்தியம் பண்ணப்படாத உணவா இருக்கலாம் அப்படி இருக்கிறதே எப்படி ரிஸ்க் எடுத்து நாம சாப்பிட முடியும் இதற்காகத்தான் பலவிடங்களில் பல பேரும் சாப்பிடுவதே கிடையாது தவிர தொடலாம் தொடக்கூடாதுங்கிற விசாரம் பிற்பாடு வித்யாதனய சம்பே பிராமணே கவிஹஸ்தினு கண்ணன் சொன்னா போலே வித்யை கச்ச கல்வி அதற்கு தகுந்த ஒழுக்கம் இருக்க வேண்டும் இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படி இன்னொரு இடத்துல சாப்பிடக்கூடாது ஆச்சாரமா இருக்கணும்ங்கிற பழக்கம் வச்சுட்டு கல்யாண வீட்டுக்கு போவோம் சக்கரங்களுக்கு போவோம் குறவுக்காரா கல்யாணத்துக்கு ஒருத்தே சாப்பிடுன்னு வரும் இந்த இடத்தெல்லாம் என்னென்ன குறவெல்லாம் இருந்ததோ அதனால நம்மால அப்படி சாப்பிட முடியாதுன்னா உடனே அதுக்கு ஒரு பெரிய பழி வரும் பாபம் வரும் நீர் மட்டும் என்ன பெரிய இதுவோ மாதிரி சாப்பிட மாட்டேன்னு சொல்றீர் என்ன ஒழுக்கம் குறிப்பிடும் ஒழுக்கத்தை அப்பப்போ உங்களுக்கு இவ்வளவு கச்சேரி பண்ணுங்க அங்க வந்து உபன்யாசம் பண்ணுங்க இங்க வந்து நாட்டி ஆடுங்கோ பல பேர் சொல்லலாம் கூடாது அது பணத்துக்காக மயங்கி செல்வதும் கூடாது ஆனா அந்த பணத்தை காட்டுறச்சே எனக்கும் பணம் தேவை இருக்குன்னு அப்ப அவரும் பணத்தை கொடுக்கறேன்னு சொல்லுறே சரி அப்ப இங்க சின்ன இடத்துல உபன்யாசம் ஒத்துருக்கோம் இவர் வந்து நமக்கு ஒரு ஐநூறு ரூபாய்தான் குடுப்பார் ஆனா அந்த இடத்துல ஐயாயிரம் ரூபாய் தரேன்னு சொல்றா அப்ப அங்கவானா போய் சொல்லிட்டு வந்துடலாமா என்று மனம் வாறக்கூடாது யாரிடத்தில் முதலில் ஏற்றுக்கொண்டோமோ அவருக்கு தான் முதல்ல போனோம் அது ப்ரஹஸ்பதிகள் எல்லாருக்குமே ஒக்கும் பண்ணி வைக்கிற வாத்தியார்கள் எத்தனை பேர் இருக்கா ஒரு இடத்துல ஏத்துணுட்டா அவர் சாமானிய ஒரு நாளுக்கு இரநூறுவா குடுப்பார் முன்னூறுபா கொடுப்பார் அதே இன்னும் சார் அந்த வீட்டுல ஏதோ திடீர்னு கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சு இல்ல திடீர்னு யாரோ போய்ட்டா உடனே வாத்தியார் சுவாமி அங்க போனா பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் நான் உங்க வீட்டுக்கு வரல அந்த வீட்டுக்கு போறேன் அப்படின்னு மாறி போயிடவே கூடாது அப்ப பிரயத்தனப்பட்டு தான் ஏற்ற ஒழுக்கத்தை காப்பாற்ற வேண்டும் கஷ்டங்கள் வரும் நிறைய இடையூறுகள் வரும் அதை தாண்டிதான் ஒழுக்கத்தை காப்பாற்றணும் விருத்தம் எத்தனையான சம்ரட்சம் பிராமணேன விசேஷத்த அப்ப விசேஷித்து பிராமணன் பிரயத்தனப்பட்டு தன் அனுஷ்டானத்தை ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் அக்ஷீண விருத்தகான அக்ஷீணக யாரொரு தனக்கு ஒழுக்கம் குறையாமல் இருக்கிறதோ அவன் வாழ்க்கை குறைவில்லாமல் இருக்கும் யாருக்கு ஒழுக்கம் குறைந்து போகிறதோ அவன் வாழ்க்கையில் கெட்டே போகிறான் என அடுத்த ஸ்லோகம் அதுக்கடுத்த ஸ்லோகமும் இத பற்றின பாடகா ஏதான் சிந்தகாக சர்வே வியவசின மூர்க்காக ந கிரியாவான் ச பண்டிதான் ஒரே ஒரு கேள்விதான் அந்த நி கேட்டது எக்ஷன் ஆனா தர்மபுத்திர பாருங்க படகாக வேதத்தை படித்திருக்கிறார்களோ யாரெல்லாம் வேதத்தை ஒதுவிக்கிறார்களோ அன்னே பத்தி நினைச்சு அதிலேயே பொழுதுபோக்குகிறார்களோ இவர்கள் அனைவரும் சர்வே கவசினகா மூர்க்காக வெறும் மூர்க்கத்தனம் வெறும படித்ததுக்காகவோ வெறும அர்த்தம் புரிஞ்சிட்டதுக்காகவோ படிப்பித்ததற்காகவோ நான் திரும்ப திரும்ப உரு சொன்னதுக்காகவோ ஒண்ணும் நடக்கா பின்ன ஏசு தேவைத்தா அந்த வேதத்தை கட்டானே கற்றதனால் ஆம் பயன் என்னால என்ன பயன் அதற்கு தக்கா நடக்க வேண்டும் இவன் வெறும கற்றுன்றதுனால பிரயோஜனம் இல்லையா கிரியாவான் ச யார் பண்டிதன் அறிவு அறிவின்படி நடப்பவன் அறிவின்படி ஒழுக்கத்தோடே இருப்பவன் அண்டாளூர் பாசரத்தில் விட்டு கேட்டிருப்பர் திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் ஆண்டாள் பாடினாள் கேட்டிருப்பார்னா என்ன நாம அந்த கட்சியார் கேட்டிருக்கீங்களா கேட்டிருக்கேன் இந்த உபன்யாசம் கேட்டிருக்கீங்களோ கேட்டிருக்கேன் இந்த சொற்பொழிவு கேட்டிருக்கீங்களா கேட்டிருக்கேன் கொஞ்சம் மாத்தி கேக்குறேன் கேள்வி இப்ப கேட்டு இருக்கிறீர்களா அப்படின்னா பின்வாங்கிடுவோம் சாமி கேட்டிருக்கோம்னா காதாலை கேட்டிருக்கோம்னு அர்த்தம் கேட்டு இருக்கிறோம்னால் கேட்டதன்படி நடக்கிறோம்னு அர்த்தம் திருமொல்லிய அது ஒத்துமே பண்ண மாட்டேங்கிறோம் காதல கேட்டும் பெருமாள் காது கொடுத்திருக்கார் இன்னொரு காதால உட்கிட வேண்டிதான் இந்த காது வழியா ஆராயப்படணும் அதன்படி இருத்தல் அது மிக முக்கியம் ஆஹ் மூர்க்காகச பண்டிதாக சதுர்வேதோபி துர்விருத்தா யார் நான்கு வேதங்களே கற்றிருந்தாலும் அவன் ஒழுக்கம் குன்றி போனவனாக இருந்தால் அவன் எல்லா வர்ணத்தவர்களை விட தாழ்ந்ததாக கருதப்படுகிறான் யா அக்னிஹோத்திர பரோதாந்த சிராமணி ஸ்மிருத்தும் அக்னிஹோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கிறானோ யார் தாந்தனாக இருந்திருக்கிறானோ சாந்த உபரதுகு பொறுமையோடே கூட அனைத்தையும் பொறுத்துக் கொள்ளுபவனாய் சீத்தோஷங்களை ஏற்றுக்கொள்ளுபவனாக இருக்க வேண்டும் அந்த சொல்லிட்டாலே அவருக்கு பசி பட்டினியினால வருத்தமோ கோபமோ வருவதே கூடாது திடீர்னு ஓஹோன்னு வெயில் அடிக்கிறது திடீர்னு மழை அடிக்கிறதா ரெண்டையும் பொறுத்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு சோறு கிடைக்குமா சரி உண்டு கொள்ள வேண்டும் கிடைக்காதா சரி இன்னைக்கு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்காத பொருத்துங்கிறதுக்கு சமாதானத்தோட இருக்க வேண்டும் இன்னைக்கு சோரே கிடைக்கல வெறும் பட்டினியா பட்டினியோடு இருக்கிறதுக்கு தயாராகத்தான் இருக்க வேண்டும் ஆனா எல்லாத்துக்கும் சட்டு ஷட்டுன்னு ரொம்ப சென்சிட்டிவாக இருந்து கொண்டு எல்லாத்துக்கும் எமோஷனை காட்டி கொண்டிருந்தால் அது பிராம அவன் குறைவாக பேச வேண்டும் சித்திக்க வேண்டும் லோகம் அனைத்தும் அப்படிங்கறத நினைச்சே இருக்கணும் தன்னை வந்து யார் எந்த சந்தேகத்தை கேட்டாலும் உண்மையான பதில் கூற வேண்டும் அதை திருத்தி சொல்லி திசை திருப்பி விடக் கூடாது இன்னொரு தர திருப்தி எந்த வார்த்தையும் மாத்தி சொல்லிடக்கூடாது எக்காரணம் கொண்டு சாஸ்திரம் என்ன சொல்லிருக்கோ அதற்கு புறம்பாக பேசிவிடுவதே கூடாது அந்த சந்தர்ப்பத்தில் அதை எடுத்து சொல்லிட்டால் நமக்கு கட்டம் ஆனா காத்த அப்படித்தான் சொல்லிருக்கு ஆனா இவருக்கு நான் பிடிக்காதவன் அதனால மாத்தி சொல்லிக்கலாமா ஒரு அவசரமா வெளியூர் பிரயாணத்துக்காக புறப்பட்டு இருக்கார் யாரோ அந்த வீட்டுல மரணம் அந்த வீட்டுல ஒரு உறவுக்காரோ போட்டார் படி கூட்டு கேட்கிறார் சுவாமி எனக்கு தீட்டு உடனே அடுத்த கேள்வி அவர் கேட்டேன்னா இப்ப என்ன வேலையா இருக்கு நான் திருப்பி கேட்கறேன் இந்த கேள்வி கேட்கறதுக்கே என்ன அர்த்தம் நீர் ஒண்ணும் வேலையிலேன்னு சொன்னா சரி சீட்டு வீட்டுல உட்காந்துக்கலாம் வேறதான் வேலை இருந்துன்னு சொன்னா அந்த உறவுக்காரர் போனதுக்கு தீட்டு இல்லையே நான் சொல்லிடுவேன் இதை மரபிலேருந்து தப்பா நடந்தேன்னு அர்த்தம் சாஸ்திரத்துக்கு புறம்பா பேசிட்டேன்னு ஆனா அவர் என்ன நினைச்சுக்க சுவாமி இல்ல அவசரமா வெளியூர் போயிட்டு இருக்கேன் கொஞ்சம் நல்லா பார்த்து இதுக்கு தீட்டு இல்லதானே சொல்லுங்கன்னா அவர் திருட்டு இல்லதானேன்னு கேள்வி கேட்கற நான் இல்லேன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்கிறார்னு அர்த்தம் ஆனா அந்த இடத்துக்குள்ள நான் ஈல்டு பண்ணிடக்கூடாது நான் என் நிலந்து இறங்கிவிடக் கூடாது சாஸ்திரம் தீட்டு உண்டு சொல்லியிருக்கு அவர் கேட்ட உடனே அவர் கேட்ட கல்விக்கு அறிந்திருக்க வாய்ப்பு இல்ல இதுதான் சாஸ்திரம் சொல்லிருக்கு அப்படிங்கறதோட நிறுத்தினுடனும் யாருக்காகவும் பேசுவது கூடாது ஒருத்தரை திருப்தி செய்யறதுக்காக பேசக்கூடாது பிரியமா பேசலாம் ஆனா பொய்யானத பேசுவதே கூடாது இப்படி இருப்பவன் அந்தப்படுகிறான் அப்படி இருக்கிறவர்களை பூஜிக்க வேண்டும் அவர்களுக்கு தட்சிணா கொடுக்க வேண்டும் தாராளமா கொடுப்பாளே அந்தனா இல்லாம தட்சிண கேட்டா தான் ஊர் கோவிச்சுக்கிறது அந்தன் அந்தணனா இருந்துட்டால் கண்டிப்பா மத்த பேர் அவன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உள்ளவர்கள் எல்லாருமே வச்சுப்பா யாருமே மறுக்க மாட்டான் இருக்க வேண்டி இருக்க வேண்டியபடி இருந்துட்டு எனக்கு நீதான் கொடுக்கணும் நானா சம்பாதிக்க போமாட்டேன் நான் வேதம் சொல்லுவேன் உண்மையை சொல்லுவேன் பகவானை பத்தி கதை சொல்லுவேன் நீங்க கொடுங்கிறேன் தாராளமா கையேந்தன தானம் வாங்கறதுக்கு உரிமை இருப்பவன் தான் அந்தனன் ஆக இப்படியாய் குலத்தாலா அல்லது அவன் படித்த வேதத்தாலா அறிந்திருக்கிற சாஸ்திர ஞானத்தாலா எதனால் அந்தணன் என்று கேட்டால் இது அத்தனையினாலும் அல்ல இதன்படி அவன் நடக்கிறானே அந்த ஒழுக்கத்தால் தான் கொண்டாடப்படுகிறான்ங்கிறது ரொம்ப ஆச்சரிய கேள்வி நூத்தி பதினாலாவது இதையே நாம் நாலு நாள் பார்த்திருக்கோம் அதன் உண்மை அனைவருக்கும் புரிய வேணுங்கிறதுக்காக தான் தெரிவித்தேன் இனி அடுத்த கல்வியை நோக்கி அடுத்த நாள் செல்வோம் நமஸ்காரம் இந்த யக்ஷபிரஷ்னம் ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேணுகுடி கிருஷ்ணன் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் நைன் டபுள் போர் 3219021 டூ என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும் பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும் தினந்தோறும் இந்த ஆடியோ ப்ராட்காஸ்டை கேட்டு மகிழவும்